ஷ்ஸ்ஸுபுராலாச்சாரியம் பாதராயம் ஆமே திருமூர்மூர்த்த ஆதோ பிரம்ம지জ্ঞাসা असतो பிரம்ம지জ্ঞাসা জন্মাத்யस्यதः জন্মাத்யस्यதः शास्त्रयोनित्वा शास्त्रयोनित्वा कृतत्वसमन्वयात् कृतत्वसमन्वयात् 19 பக்கம் திமர்தானி தரிஹி சுரச்சாரிதரிஹி ஆத்மாபாரே दृष्टம் யஹ ஆத்மாபாரே दृष्टம் யஹ स्वाभाविक ோத்தியதீ விதி வச்சி ஸ்வாவிக்கமுகீகரூமாக வோரில் மசிரோய <g Cheer toere��> அப்போ எதுக்கு இந்த விதி வாக்கியங்கள்லாம் இப்படி இருக்குது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவீர்கள்னு சொன்னால் அது வந்து இது வந்து கர்த்தவிய விதி கிடையாது இது பரிசங்கியா விதி சொல்லப்போனால் நீ புருஷார்த்தத்தை அடையணும்னா அதெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அர்த்தமே தவிர நீ ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று அடையணும்னு இங்கே ஒன்றை விட்டு இன்னொன்று அடையணுங்கிறது கிடையாது பந்தத்தை விட்டுட்டு மோட்சத்தை அடையிறதுங்கிறது கிடையாது பந்தத்தில் உன் மனசை பிரவர்த்திக்காமல் மோட்ச சுரூபத்தில் ஒன்றை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் பந்தம் வந்து வித்யாவாக இருக்குங்கிறதுலாம் அப்புறம் சொல்ல போகிறோம் அதனால் என்ன சொல்லிருக்கு இங்கே வாக்கியம்னு கேட்டால் அந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் என்னென்னா அவங்க ஏன்னா விதி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அதை சொல்லு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அது ஒன்றும் விதி கிடையாது இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை விதி இல்லைன்னு இருக்கிற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று சாஸ்திரம் விதிக்கலை ஏன்னா அவங்களுக்கு விதினாலே கர்மானு அர்த்தம் அவங்க பாஷையில் நம்ம அப்படி சொன்னால் நமக்கு தப்பாக தோணாது ஏன் சொல்லக்கூடாது சுவாமி நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு கர்ம ரூபம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனா நீ நிம்மதி அடையணும்னா ஆத்மாவை தெரிஞ்சிக்கணும் அப்படி அர்த்தம் நீ நிம்மதியாக இருக்கணும்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படி அர்த்தமே தவிர ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு கிரியாரூபம் கிடையாது கிரியாரூபமாகவும் உபாசனாரூபமும் கிடையாது அதுதான் அந்த புருஷார்த்தங்கிற வார்த்தை போடுறோம் இந்த வார்த்தை போட்டால் நமக்கு தமிழில் எளிமையாக போயிடும் நீ நிம்மதியாக இருக்கணும்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது கர்த்தவிய விதி கிடையாது நீ நிம்மதியாக இருக்கணும்னா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணுங்கிறதுல கர்த்தவியம் இதுனால் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுல தாற்பயம் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுல தாற்பயம் இருக்கிறதுனால ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் நிம்மதிக்கு காரணம் அவ்வளோதான் அதனால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல தாற்பயம் கிடையாது அனாத்ம விஷயங்களில் போகாமல் இருக்கிறது தான் தாற்பயம் அப்படி தான் சொல்கிறோம் அதனால தானே இந்த சித்தியம் பிராப்தோ யதாபிரம்ம காரணி விபோதமே கீதையில் சுவோதபர் இந்த ஐம்பதாஸ்வம் பரட்டாத்யாயம் பர் நிஷ்டா ஜான யாபரா அம்பதாஸ்வன் நினைக்கிறேன் என்னது ததாப்னோதி காரணம் இல்லை ததாப்னோதி நிபோதமே சமாசேனேவந்தேய நிஷ்டா ஜானசையா பாரா நிஷ்டா ஜானா அதோடய வியாக்கியான சங்கராச்சாரியர் நல்லா எழுதுகிறார் ஆத்மா வந்து அனாத்மாவில் புத்தியை விடுறது தான் ஆத்ம ஜானம்ட்டு இருக்கிற அபிமானத்தை விடுறது தான் ஆத்மஜானமே தவிர ஆத்மஜானமும் தனியாக கிடையாது அப்படின்னு சொல்ற அது வந்து ஒரு தனி அது ஒரு விஷயம் விஷய ஞானம் மாதிரி கிடையாது அது விஷயினுடைய யதார்த்த ஸ்வரூப ஜ்யானம் அப்படிங்கிறத அந்த ஸ்லோக வியாக்கியானத்தை பார்த்தா தெரியும் பார்க்குற போது அது நல்லா தெரியும் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது அதனால இங்கே என்ன சொல்கிறார் இந்த வார்த்தையை போடுறப்பார் யோ சுவாபாவிக பிரவர்த்தி விஷய விமுக்கீ கரணார்த்தானி விதிச்சாயானி வச்சனானி அதாவது கீழே போட்டுக்கிறப்பார் அந்த ஃபுட் பிரசித்த யாகாதி விதி துல்லியானி சோமயாகம் கர்க்க காமோய ஜேதா புத்திர காமோய ஜேதா விருஷ்டிகாமோய ஜேத்தா அந்த மாதிரி இந்த இதை விரும்புகிறவன் இதை செய்வானாக அப்படி எடுத்துப்போம் அது வந்து புத்திரனை வேண்டுபவன் புத்திர காம யாகத்தை செய்வானாக அப்படி அப்போ புத்திர காமத்தை விரும்புகிற புத்திரனை விரும்புகிறவன் புத்திர காம யாகத்தை செய்வானாக அப்ப அதை என்ன பண்ணணும் அது ஒரு கர்மா அது மாதிரி இன்னைக்கு ஆத்மாவா திரஷ்டவியாக ஆத்மாவை அறிய விரும்புகிறவன் ஆத்மாவை அறிவானாக அப்படின்னா சொல்ல முடியாது புரியுது என்ன விதி சாய வாக்கியங்கிறதுக்கு என்னென்ன ஒருவன் ஆத்மாவை அறிய விரும்புகிறவன் ஆத்மாவை அறியவானாக அப்படின்னு சொல்லணும் அப்ப நல்ல இல்லை என்ன எடுத்துவோம் நிம்மதியை அடைய விரும்புபவன் ஆத்மாவை அறிவானாக புத்திரனை விரும்புவவன் புத்திரகாம யாகம் செய்வானாக அப்படிங்கிற மாதிரி நிம்மதியை அடைய விரும்புவவன் ஆத்மாவை அறிவானாக அப்போ அறியணும்னா என்ன அறியறதுங்கிறது ஒரு ஏதோ ஒரு கர்மானு நினைச்சேன் நம்ம கர்மால் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் வஸ்து தந்திரம் சொல்லி அது கர்மா கிடையாது என்ன வஸ்துஸ்வரூப்பை வஸ்துஸ்வரூப்பை வஸ்துஸ்வரூப சாபேக்ஷா ஞானம் வஸ்துஸ்வரூப நிரபேட்சா கிரியா வஸ்துஸ்வரூப நிரபேக்ஷா கிரியா வஸ்துஸ்வரூப சாபேக்ஷா சாபேஷம் ஞானம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது நல்ல நுணுக்கமாக தெரிஞ்சால் புரிஞ்சு போயிடும் நிம்மதியை அடைய விரும்புபவன் ஆத்மாவை அறிவானாக அப்படிங்கிறது யாகத்தப்பெண் புத்திரகாமத்தை புத்திரனை விரும்புபவன் புத்திரகாம யாகம் செய்வானாக அப்படிங்கிற போது அங்கே கர்மா இருக்கு இங்கே ஆத்மாவை அறிவானாகங்கிறதுல கர்மா கிடையாது வஸ்து தந்திரத்வாத்ஜா வஸ்து தந்திர இது கிரியை கிடையாது அதில் ரொம்ப தாற்பயம் என்னன்னு கேட்டால் வெளி விஷயத்தை விடுறதில் தான் தாத்பரியம் வேதாந்தம் படிக்க படிக்க அவனுக்கு என்ன ஆகுது தத்துவஜானம் படிக்க படிக்க என்ன ஆகுது வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்து வேதாந்தம் கேட்டதுக்கு பிரயோஜனம் என்னன்னா பிரம்மணன் அண்ணா புரிஞ்சின்றதுதான் வேதாந்தம் கேட்டதுக்கு பிரயோஜனம் சொல்லல பிரம்மணன் அண்ணா புரிஞ்சின்றதுதான் வேதாந்தத்துக்கு கேட்ட பிரயோஜனம் அப்படின்னா வேதாந்தம் படித்ததோட பிரயோஜனம் எதுல நிம்மதி இல்லையோ அதை விட்டதுதான் பிரயோஜனம் பிரம்மனை தெரிஞ்சின்றது பிரயோஜனம் கூட ரெண்டாவதுதான் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்த உண்மை துறைவர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே பிரஜகாத்தி எதா காமா சர்வான் காமான் பிரஜா தூக்கி எறிஞ்சு விட்டார் சர்வான் விஷயான் பிரஜகாதி விஷயான் பிரஜகாதி விஷய காமான் பிரஜாதி ஸ்பர்ஷாஹாஹ் எல்லாம் கீதஸ்லோகம் ஞாபகத்தில் வந்தால் அமிர்தந்தான் அப்போ தான் இதெல்லாம் ரசிக்க முடியும் இல்லைன்னா சூத்திர பாக்கியம் படிக்கிறப்போது அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு காரணம் என்ன உபனிஷத்து வாக்கியங்கள் ஆத்மானேன் ஜானியத் அயம் அமீதி பூருஷாமி கஷ்ட காமாஞ்சரே ஆப்த காம்தாம அகாமா அப்படின்னு இன்னொரு வாக்கியம் இருக்குதா இல்லையா ஆப்த காம அகாம அடைய வேண்டியதை அடைந்து விட்டானே ஆனால் அவன் ஆசையற்றவனாகிறான் ஆப்த காமோ அகாமோ பகுதி சரி யோகி பகிர்முக பிரவர்த்தத்தை புருஷா நிறைய பேர் என்ன பண்ணுறா சுவாபாவிக பிரவிற்த்தி விஷய விமுகீகரணாதி இயற்கையாகவே புறத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற புறத்தை விஷயங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிற விட்டு விற்றிலிருந்து திருப்புவதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உண்டு போய் தேடாதேங்கிறத திருப்புறதுக்கு தான் இந்த வாக்கியமே தவிர இதை தெரிஞ்சுக்கோங்கிறதுல தாத்பரியம் இல்லை இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவான் அதையும் தெரிஞ்சுப்பான் இதையும் தெரிஞ்சுப்பான் அப்புறம் என்னென்ன எனக்கு வந்து இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் அதனால் அதையும் நான் வச்சுக்கிறேன் இதையும் வச்சுக்கிறேன் அது முடியாது இங்கே வேதாந்தத்தில் மாத்திரம் நடக்காது ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் ஞான வைராக்கிய சித்தர்த்தம் திக்ஷாந்தி ஞானம் வேணும் வைராக்கியம் வேணும் அதுக்காக பிக்ஷ கேட்க சுவாபாவிக பிரவருத்தி விஷய விமுகீகரணார்த்தானி விதிச்சாயானி விதி சாயான என்ன அர்த்தம் புரியுது ஆனா அதுக்கு விளக்கம் சொல்றார் எவன் ஒருவன் புறத்திலேயே நோ புறத்திலேயே இன்பத்தை நோக்கி செலுகிறானோ எனக்கு நான் விரும்பியது கிடைக்கட்டும் நான் விரும்பாதது என்னை நாடி என்னை நாடி வராமல் இருக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு எவன் ஒருவன் இஷ்டம் ஏ பூயாத் அனிஷ்டம் மா பூத் எனக்கு இஷ்டமானது கிடைக்கட்டும் அனிஷ்டமானது வேண்டாம் என்று புறத்தை செல்கிறான் என்று புறத்தை செலுகிறான் பகிர்முக பிரவர்த்தது பகிர்முக அர்த்தம் தன்னனுடைய தன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம்னு புரியாம தனது ஸ்வரூப ஆனந்தம் புரியாம ஆனந்தம் வந்து வெளியில இருக்கு துக்கம் வெளியில இருக்குன்னு சொல்லி ஆனந்தத்தை தேடுறான் ஆனந்தமாகவே இருந்துட்டு ஆனந்தம் வரணும் துக்கம் வரப்படாதுன்னு நினைக்கிறான் யாரு ஆனந்தமே உருவான இன்பமே உருவான எனக்கு இன்பம் வேண்டும் என்று கருதுகிறான் துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கிறான் இது அறியாமை ஆனால் இன்பம் வரவும் வேண்டியதில்லை துன்பம் போக வேண்டியது கிடையாது துன்பம் இருந்தால் தானே போகிறதுக்கு இன்பம் இருந்தால் தானே வர்றதுக்கு ஆகையினால் இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒரு காணல் நீர் தானே அவர் நமக்கு அது புரிய வைக்கிறார் யோகி பகிர்முக பிரவர்த்தத்தை புருஷா எப்படி அது படிக்கணும் எப்படி இஷ்டம் மே போயாது யாருஷா பகர்முக வதத்து தம் ஆத்தியுருஷா அங்கே இஷ்டம் அனிதிருஷா பகர்முக பிரவெத்தை தம் ஆத்தபுருஷா प्रवृत्ति சவத்திச்சரா விமுகீகாத்மஸ்ய பிரவர்த்தி இத்தீன் வச்சன அப்படி படிக்கணும் அதுக்கர்த்தம் நெடுவில் சொல்ற பேசுகிற போதே நெடுவில் நெடுவில் சொல்கிறோம் கொஞ்சம் அரேஞ்ச் அந்த மாதிரியே போகிறது ஸ்டைல் நிற அத்தியம் புருஷார்த்தம் ல தத்த ஆத்தியந்தம் புருஷார்த்தம் நல்ல பதே இத்தனை ஒரு நாளாக ரெண்டு நாளாக எத்தனை ஜென்மாவாக அவன் பண்ணிகிட்டு இருக்கான் துன்பத்தை நீக்குவதற்கும் இன்பமாயது இடையொறாது ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் இவன் வந்து விடாது இது பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் என்னாச்சுன்னா பண்ணி பண்ணி ஒரு நாளாவது அடைந்து விட்டேன் முற்றிலும் துன்பத்தை வென்று விட்டேன் முற்றிலும் நான் இன்பத்தை அடைந்து விட்டேன்னு என்னால் சொல்ல முடியலையேப்பா இத்தனை வருஷமா பிரயத்தனம் பண்ணுறான் வந்து எழுபத்தஞ்சு வயசாக எடுத்து பெரியவர்கிட்ட போய் கேட்குறோம் இவ்வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எதுக்காக பாடுபட்டீங்க துன்பத்தை விளக்கவும் இன்பத்தை அடையவும் பாடுபட்டீங்க முடிஞ்சுதான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவார் அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும் சொல்லுவார் அதனாலதான் இந்த ஜீவ யாத்திரா சொன்னார் நித்தியானந்த சுகம் பதம் சுபிமலம் பிராப்தும் சமீக सर्वे सदा ம வசனி தானே என்னயுகம் சமய உங்களுக்கு தெரியும் நுனிய பதவீன் என்னோக நித்தனந்தமலம் பிரீஹா யுத்த எல்லாரும் அந்த பரமானந்தத்தை பெற வேண்டும் என்று ரொம்பவும் ஆர்வம் உடையவர்களாய் அதை தேடுறதுக்கே வாழ்நாள் முழுக்க டயத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்காப்பா தன்னுடைய நேரம் உழைப்பு திறமை எல்லாம் அதுக்கே கொடுத்துருக்காங்க சர்வே ஜென்மபிருத்த பிறவி எடுத்திருக்கின்ற அனைவரும் பிறவி எடுத்திருக்கின்ற அதான் சர்வே ஜென்ம பிருதாக ஜென்ம விபர்த்தி தி ஜென்மம் விபர்த்தி கிடையாது ஜென்மசப்தம் என்ன நீங்க உங்களுக்கு தெரியாதான் கேட்கக்கூடாது ஜென்மசந்தியாக நான் நிறைய பேர் ஜென்மம்னுறாங்க இல்லை தமிழ்லாம் ஜென்மம்னு சொல்கிறோம் ஜென்மம்னு சம்ஸ்கிருத்த கிடையாது என்ன ஜென்மமோ அப்படின்னு பழக்க அது தமிழ் அப்படி தாங்கிறதுக்கு ஒரு இலக்கண விதி இருக்காங்க அதுக்கு ஒரு இலக்கண ரூல் இருக்குது ஒரு தெளிவிக்காரன் அதனால் வந்து அதை வடமொழி சொற்களை தமிழிலே எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதின்ற ரோல் இருக்கு அது எனக்கே சரியா தெரியாது இப்பதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ சர்வே ஜென்மபுர சதா வியசனினா அதுக்குத்தான் வியசனம்னா என்ன முயற்சின்னு இந்த இடத்துல சதா வியசனினா தத் ஸ்தான சம்மார்கனே எங்க என்ன தேடிட்டு இருக்கார் பத்ரிநாத்ல இருக்கா கைலாசத்துல இருக்கா வைகுண்டத்துல இருக்கா ஏ இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்கா மீனாட்சி வயது உட்கார்ந்துருக்கா இல்லை வந்து சர்ச்சுக்குள்ளே இருக்கா இல்லை சந்திரனில் பெறையில் உட்காந்துருக்கா தேடுறார் தேடுறார் தேடுறார் தேடுறார் தேடின்னு இருக்கார் சம்மா ஏவம் சத்தியப்பி இதுதான் இவர் பாவம் சும்மாவாக இருக்கார் பிரயத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கார் ஏன்னா சோம்பேரியாக இருக்கார் சுறுசுறுப்பாக தான் தேடின்னு இருக்கார் நான் சாத்திய சாதன யுத்தம் தே சம்மக்குன்னு நான் ஜானந்தி கரும்பழகாப்பட்ட அவங்களுக்கு நம்ம என்ன தேடுறோம் எங்கே தேடுறோம் தேடுறவன் யார் எதை தேடுறோம் எங்கே தேடுறோம் இந்த மூணு இதே போட்டு ஒரு புஸ்தம் போட்டுருந்தான் என்ன தேடுபவன் யார் தேடப்படுவது எது எங்கே தேடுவது இவன் வந்து அதுக்கு தானே எது சொல்கிறாங்க குருடம் ஒருத்தன் இருட்டுனங்கள இல்லாத பொருளை தேடினானான் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கு வாழ்க்கைன்னா அது மாதிரி அறியாமையில் உள்ளவர்கள் உலகப் பொருள்களில் ஒரு இல்லா இன் இன்பம் இல்லாத உலகப் பொருள்களில் இன்பத்தை தேடுவதுங்கிறது குருடன் இருட்டறையில் இல்லாத பொருளை தேடுவது போன்றது அப்படின்னு விட்டாங்க எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தம் பெரிய விசேஷம் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு உதாரணம் வச்சுருக்காங்க இந்த உதாரணம் விஷயத்தை நல்லா விளக்கி காட்டு சாதன சாத்திய யுகம் சம்மிய சம்மக்கு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பார்த்தா மூஞ்சியை பார்த்தா தெரியல அழுது வடிது அப்படிங்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த வரியிலே சொல்வார் அது நாப்பி ஸ்வ அபிஷ்ட ரூபாம் சௌக்கிய பதவியும் கண்ணா அது நாப்பி இன்னைக்கு வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் பக்கத்தாரத்தில் எல்லாரையும் பார்த்துட்டு அவரும் கிருஷ்ணசாமிய சாதாரண ஆள் ஞானானந்த பாரதி நான் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடியே ஞானானந்த பாரதியோட பழைய பேர் கிருஷ்ணசாமி பக்கி இல்லையா அதனால வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன் சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறேன் இன்னைக்கு வரைக்கும் அவன் நிம்மதியவே காணும் தேடிலேயே பார்க்குறான் தேடுறான் தேடுறான் தேடில்ல நம்ம ஒரு இடத்த சொன்னால் அங்கே இருக்கிறத அவங்க நம்பிக்கையும் இல்லை தான் இருக்கப்பா அப்படின்னு சொன்னான் ஏதோ பாவம் உங்களுக்கும் பொழுது போல சொல்லின்றிருக்க ரெண்டு சொல்கிறோம் நம்ம இறைவனே இன்ப உருவானவர் அவரை நீ வந்து ப அன்பு செலுத்தி பண்ணப்பா அப்படின்னா இவனுக்கு இறைவனை புரியவும் மாட்டேங்கிறது இறைவனுக்கிட்ட பக்தியும் வரமாட்டேங்கிறது நீயே ஆனந்தம் எது எந்த இன்பத்தை தேடுகிறாயோ எந்த துன்பத்திலிருந்து விலக விலக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த துன்பத்திலிருந்து நீ எப்பொழுதுமே விலகித்தான் இருக்கிறாய் நீ விரும்பினாலும் விரும்பாட்டார நீ விலகித்தான் இருக்கிறாய் நீ இன்பமே உருவானவராக இருக்கிறாய்ன்னு சொன்னால் ஈஸ்வரனை பற்றின ஞானமும் விளங்க மாட்டேங்கிறது ஈஸ்வரங்கிட்டையும் பக்தி வரமாட்டேங்கிறது ஆத்மாவை பற்றின ஞானமும் வரமாட்டேங்கிறது என்ன பண்றதுவா அந்த பறித்தான் ஆனால் ரிஷிகள்னா என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப என்னென்னா ஸ்ருண் வந்து ஸ்ருண் வந்து வந்து சுருண் வந்து கேட்டு சொல்ல என்ன இந்த ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் என்னதான் சுவாமி பண்றோம் பௌன புண்ணியன சிரவணம் தூக்கம் வந்தாலும் பரவாயில்லை மூன்றரை மணிக்கு கிளாஸ் வச்சுக்கோன்னு நடத்துக்கோம் நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை படிச்சு நேரம் படிக்க படிக்க என்ன ஆகுன்னா இன்றைக்கி காரணத்துலேருந்து ஒரு சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா கிளாஸ் வச்சா சரியாக போய்டும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் சரியா போய்டுங்கிறது என்னோட அபிபிரம் கிளாஸே பிரச்சனையாக்கினாலும் ஆக்கிக்கலாம் அதனால் நீங்கள் சும்மா கிளாஸில் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னால் பரவாயில்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துவீங்க அதனால இந்த கிளாஸ் என்ன பிரயோஜனம் அப்புறம் எங்களுக்கு அதானே ஞாபகத்துக்குறது சாஸ்திரமே ஞாபகத்துக்குறது இல்லைன்னா சாஸ்திரத்தை புரிஞ்சிக்கிறதே அனுபவத்தை வச்சு தாங்களா அப்படின்னு சொன்னால் அந்த அப்படிலாம் தேவையில்லை அது வந்து நீங்கள் சொன்னாலும் மிச்சம் சொன்னாலும் சத்தியமாக தான் தோன்றுறது என்ன பண்ணுறது இல்லையா அவரோட இதுக்கு போயிட்டேன் நாய் படாத பாடு பஞ்சு படாத பாடு கழுதப்படாத பாடு மாடுபடாத பாடுறான் என்னெல்லாம சொன்ன வரிசையா வந்து ஒருத்தர் சொன்னார் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடியுது எல்லாம் இந்த மாதிரி இதாக சொன்னார் வரிசையாக என்னது கழுதை மாதிரி கொதிசம் வந்து மாடு மாதிரி உழை உழைன்னு உழைச்சி நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நின்று வரிசையாக அப்படின்லாம் சொன்னார் அங்கேயும் இங்கேயும் நின்று கடைசியில் என்ன சொன்னார் என்னவோ சொன்னார் மருந்து போயிடுது ஏதோ ஒன்று வரிசையாக நம்மளே யோசிச்சா வந்து வந்துடும்லாம் இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வஸ்துகள் இது இதெல்லாம் நம்மளோட அப்ளை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளதான் அந்த லெவலெலாம் இருக்கோம்னு தெரியும் சின்ன ஒன்றும் பிரயோஜன தத்த ஆத்தியந்தம் புருஷாச்சு என்ன அழகுது தத்த ஆத்தியந்தம் புருஷாக தான் ஆச்சாரியோட வாக்கியத்துக்கு இருக்கிற ஒரு ஜீவனு என்ன இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது பாஷ்யத்துலேருந்து வாசித்து தெரிஞ்சுக்கிற போது இருக்கிற அந்த ஜீவனு அவரோட ஸ்டைல் அந்த ஜீவன் இன்றைக்கும் வாழ்றதே இந்த வாழ்க்கை வாழ்த்தைகள் தான் அந்த எழுத்துக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு அனுபவம் தான் உத்தமமான அனுபவம் தான் இருக்கு தற்பா புருஷார்த்தம் நல்ல பத் தேச்சா நல்ல பத்தியாச்சு அப்படி போய் இவ்வளோ தான் கஷ்டப்படுறேன் அடைஞ்சானான்னா இன்னமும் தேடி அமெரிக்காவுக்கு போனான்னு என்னன்னு இப்போ தான் நம்ம கிராமத்து தின்னதான் உத்தமம்னா சொல்கிறான் நிறைய பேர் சொல்கிறான் ஒருத்தர் ஒருத்தன் வந்து இன்ஜினே புதுசாக கண்டுபிடிச்சிட்டான் ஒருத்தர் நம்ம ஊர் ஆள் இருந்து போய் ஒரு புதுசாக ஒரு இன்ஜினியே கண்டுபிடிச்சி அது வந்து டாப் மோஸ்ட்டு போய் இவனுக்கு கொ கொட்டுறேங்கிறான் பணத்தை குமிக்கிறேங்கிறான் இவன் சொல்கிறான் நம்ம அக்ரஹாரம் அந்த நதிக்கரை இவன் அவனுக்கு வந்து அமெரிக்காவிலே அவனுக்கு என்ன பண்ணான் அபியம் பண்ண தயாராக இருக்கிறான் என்ன இவன் என்ன சொல்கிறான் இந்த பைசன் யாருக்கும் இந்த பொழுதுன்னு அவனுக்கு என்னமோ அவங்க தாத்தா ஏதோ புண்ணியம் பண்ணிக்கரை அவங்களுக்கு வேறு செய்யுது நான் என்னன்னு என்ன சொல்கிறான் நம்ம ஊரில் நதிக்கரையில் ஏதோ தாமிரவரிக் கரையில் பாட்டுக்கு குடித்தோமா வீபூதி வச்சுருந்தோமா சந்தியாவந்தனம் பண்ணுவோமா நமஸ்காரம் பண்ணுவோமா ஆனந்தமாக இருக்கோம் அப்படி சொல்கிறான் இமெயில் போகிறான் அவனோட கண்டுபிடிப்பு புது கண்டுபிடிப்பு யாருமே கண்டுபிடிக்காது அவனை கண்டுபிடிச்சிருக்கான் அவனுக்கு அவ்வளோ பாராட்டுகள் மதிப்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் அவன் மனசு என்ன சொல்கிறதுனே இவன் சொல்கிறான் நான் வந்து சயின்ஸுனால்தான் உலகத்தையே மாற்ற முடியும்னு நினச்சேன் சயின்ஸுனால் உலகம் கிடத்தான் செய்யும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்களாம் நல்லா சொல்கிறான் சயின்ஸுனாலே சயின்ஸுனால் சயின்ஸுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறத புரிஞ்சுட்டேன் சயின்ஸு வந்து மனுஷனாக அதே இன்னொரு சொன்னீங்கன்னா மனிதன் நிறைவை புரத்தே தேடுவதால் தான் அறிவியல் வளர்கிறது மிகையான விஷயங்கள் மிகைப்படுத்தப்பட்ட கருத்து கிடையாது மனிதன் நிறைவை புறத்தே தேடுவதால் விஞ்ஞானம் வளர்கிறது மனிதன் நிறைவை அகத்தே உணர விரும்புவதால் ஆன்மீகம் வளர்கிறது போட்டு போட்டுடலாம்ப்பா வேதன மனிதன் நிறைவை புறத்தே தேடுவதால் அறிவியல் துறை நாள்தோறும் வளர்ந்து வருகிறது அப்படி போடலாம் மனிதன் நிறைவை அகத்தே தேடுவதால் ஆன்மீகம் வளர்கிறது அருள் விருந்து எது ஒன்று இது வேதனைக்கு நல்ல விஷயங்கள் இது தற்பாத்தியம் புருஷார்த்தம் நல்ல பதை ஏன்னா இந்த வார்த்தா வார்த்தா சாதனமா தோன்றது உண்மைதானே இது பராஞ்சிகாணி வதனத் சுயம்பூ தஸ்மாத் பராமதி நான் அந்தராத்மன் கஷ்டித் தீர பிரத்யேக ஆத்மான ஆவருத்துர் அமிர்தத்துவம் எச்சன் அதுக்கு வேற மெட்டீரியலிசமாக நம்ம சில அர்த்தங்கள்லாம் கூட சொல்லிவிட்றது ஏன்னா அவனை பார்த்தா நமக்கு ரொம்ப பாவம் பயந்து போய் கடைசியில் எல்லாம் மனத்துக்கே வந்துடுறேன்ட்டான் இங்கேயே இடம் இல்லை பாதியில் திடீர்னு வந்துவிட்டான் என்ன பண்ணுறது அதனால் வந்து இல்லை இல்லை அதுக்கு அர்த்தம் வந்து கண்ணை மூடினா கண்ணை மூடின்னு அர்த்தம் இல்லை அது பாட்டுக்கு இருக்கும் நீ அதில் வந்து அபிமானம் வச்சுக்காம அப்படின்னு அர்த்தம் அதனால நீ இன்னும் தூக்கி போட்டுட வேண்டாம் இப்படிலாம் சொல்லின்னு இருக்கோம் அப்புறம் கடைசியில் என்ன சுவாமி அது இருந்தால் ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அது நம்மளது இல்லைங்கிற தூக்கி எரிஞ்சா தான் அது சரியாது அதை வச்சுக்கிட்டு இருந்தது என்னோடது இல்லைன்னு சொல்கிறத காட்டிலும் அது வரமாட்டேங்குது அந்தளவுக்கு நாங்களாம் பக்குவம் கிடையிறோம் ஆயினாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுட்டா தான் பரவாயில்லைன்னு தோன்றுறதுன்னு அதுதான் நல்லதுன்னு பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது ஒன்றை பார்த்தா ரொம்ப திடீர்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டா என்ன விடுறது பயப்பட்டா என்ன பண்ணுறது அதனால என்ன வச்சுங்க நிறைய எல்லாம் பண்ணுங்கோ ஆனால் அதில் அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கலாம் இருக்கு அப்படின்னா போகுமா என்ன லேஸ்லேயே போய்டும் அது அவங்கள ஏதோ கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்கா அப்படி எப்படி பூசி மெழுகிறதுன்னு பெரியது பேர் ரொம்ப சொல்கிறதுனா என்னது பூசி மெழுகி பேசுறது ஆனால் உண்மையில என்னென்னா அற்றது பற்றினில் ஒற்றது வீடு நிஜமாவே விடும் அதை விட்டதுக்கு கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் வச்சா இருந்தால் கூட ஏற்கனவே அந்த அனுபவம் அந்த நல்ல மனசு நல்லா இதாக இருக்கும் இல்லையா பக்குவம் ஆயிருக்கும் இல்லையா ஒரு எண்ணம் அதனால தான் இந்த புத்த சாமியார் புத்த ஒரு சிஸ்டம் திபேத்திலெலாம் இந்த இந்த இதில் தாய்லாண்டில்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சாமியாராக அப்படி ஒரு சட்டர் கொஞ்ச நாளைக்கு சாமியாரா இருக்கணும் சாமியார் ஆகணும்லாம் கல்யாணம் போ கல்யாணி போறோம்னு அர்த்தம் நம்ம ஊர் காசி யாத்திரை மாதிரி நம்ம ஊர் காசி யாத்திரை போறாங்க அது காசி யாத்திரைங்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது வேற கதை இதெல்லாம் ஆரம்பிச்சா வேற டாபிக் போய்டும் காசி யாத்திரைங்கிறது ஒரு ஒரு ஆசிரமத்துல இருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு மாறுற போது ஒரு தோஷம் வருவோம் ஏன்னா அது விடுறோம் இல்லையா விட்ட உடனே ஆசிரமத்தில் இல்லாமல் இருக்கான் அவனுக்கு ஒரு ஆசிரமம் இல்லை பிரம்மச்சரி ஆசிரமத்தை விட்டுவிட்டான் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகாத அப்போ அந்த நிலை இருக்கோ இல்லை அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரியவங்க நினை விட்டாங்க ஒரு சிஸ்டம் வச்சுவிட்டான் இவன் யாத்திரை போயிட்டான் அவன் என்ன நீங்கள் கல்யாணத்தில் பார்த்தா தெரியுது பிராமணர்கள் கல்யாணத்தில் என்ன நடக்கும்னா இவன் பஞ்ச கச்சமெல்லாம் கட்டிண்டு அப்போ தான் அவனை கட்டுவான் இந்த ஊரில் தமிழ்நாட்டில் இந்த கர்நாடகாவிலாம் பிரம்மச்சாரிக்கே கச்சவ உண்டு அதை வந்து கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடை செருப்பு புஸ்தகம் அது இது படிக்க போகிற மாதிரி ஆனந்த உடனே வச்சுருவாங்க அதுலேயே ஒரு வேதை புத்தகம் வைக்க முடியாது தெரியாது ஒரு ஆனந்த ஏதோ புத்தகம் வைக்கணும்னு சொல்லியிருக்கு எடுத்து ஜூனியர் வேடம் வச்சுக்கொண்டு நான் பார்த்தேன் ஒரு இடத்துல எல்லாம் பண்ணுறான் போவோம் அந்த வாத்தியாக தெரியல அவங்களுக்கு கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு கிழிச்சு எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கிடிச்சுனா தூ விளையாட வச்சு போய்க்கிறது இங்கெல்லாம் இங்கே இப்படி இழா இழுத்து அலங்காரம் பண்ணி அப்பாவெல்லாம் பண்ணி அவர் வந்து போவார் கொஞ்சம் இப்படி போகிற மாதிரி போயிட்டு வரணும் அது போகிறபோது வந்த அவர் என்ன பண்ணுவார்னால் மாப்பிள்ளை பொண்ணை கொடுக்குறாருல அவங்க அப்பா வந்து கையை பிடிச்சுவார் காசு யாத்திரை போக வேண்டாம் எனது குமாரதி சௌபாகியவதி எனது குமாரதி சௌபாகியவதி இவடை நான் உங்களுக்கு கன்னியாதானம் செஞ்சு கொடுக்குறேன் அவளை நீங்கள் பாணிகிரணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் சுகமாக இருக்கவும் சுகமாக இருக்கவும் அப்படின்னு சொல்ற இப்போது இருக்குது அந்த ரிச்சுவல் இருக்குது தமிழ்லேயே சொல்லுவாங்க தமிழ்லேயே சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில் பேசுறதெல்லாம் போயிடுத்து ஆ எல்லாம் காசு யாத்திரை போக வேண்டாம் சரி போய் கேட்ட அந்த காசு அது அதை விட விசேஷம் என்ன தெரியுமா அந்த காசு யாத்திரைக்கு செருப்பு வாங்கி வேண்டியது யாருன்னா இவன் தான் வாங்கிக்கணும் அதுவும் பொண்ணுலேருந்து பண்ணுவோம் காசு யாத்திரை அதுக்கு சண்டை போடுவோம் இந்த செருப்பு நான் சொன்ன செருப்பு வரல போடல அப்படி இப்படில எல்லாம் அக்கிரமில்லை இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு வேஷ்டி வாங்கி அந்த வேஷ்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால் எல்லாம் சண்டை போடுவாங்க எவ்வளவு தரம் குறைஞ்சதுன்னு நல்லா தெரியும் இதெல்லாம் தரம் குறைஞ்சதோட அடையாளம் தான் வாங்கி தர காசி யாத்திரைக்கு காசியாக கொடுத்துட வேண்டிதான் ட்ரெயின் டிக்கெட்டு பிளெயின் டிக்கெட்டை கூட வாங்கிட்டு போயிட்டு வாங்க அங்கேயே இரு அங்க ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் இன்னொன்னு கூட அது நினைக்கிறது உண்டு காசி யாத்திரைங்கிறது என்னன்னா இன்னும் மேல படிக்கிறதுக்கு காசி யாத்திரை போற பிடிச்சு கல்யாணம் காசிக்கு எதுக்கு போவான் காசினாலே படிக்கிறதுக்கு தான் அது வித்யாஸ்தானம் தான் அது ஏன்னா இன்னும் மேலே படிக்கணும் பிரம்மச்சாரியை ஒருத்தான் என்ன ஒன்றும் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கிறேன் ஆனால் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறான் இன்னும் மேலே படிக்க போய் அங்கே ஒன்றும் படிப்பினான்னு படாது படிக்கிற புத்திலாம் முடிச்சு போச்சு அதனால இனிமேல் உனக்கு மனசெல்லாம் அதில் போகாது பேசாம ஊர்லேயே உட்காந்துறப்பாட்டும் என்ன தானோ சிஸ்டம் நம்ம டாபிக் இதுதான்ப்பா ிக்க தக்கர ஆத்தியந்தந்த எதுக்கு இந்த வர்ணனை பண்றோம்னா இல்ல கடைசியில கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தா உள்ளதே போதும்னு வந்து தோணும் கடைசியில முடி சார்ந்த மன்னரும் ஒரு நாளில் பிடி சாம்பலாய் போவதை கண்டும் அப்படியே சொல்றாங்க என்ன பண்றாரு ராஜாவா இருக்காங்க அப்புறம் என்ன சமாஜ் கட்டி முடிஞ்சு போச்சு அனையா ஜோதி விளக்க ஏற்றி வைப்பான் மெரினா பீச்சில் நந்தா விளக்கு நம்ம கோயில் சிவன் கோயில் அது அணையா விளக்கு தூங்கா விளக்குன்னு சொல்லுவோம் இப்போ அங்கேயும் விளக்கு தூங்கா விளக்குலாம் எரியுது ஏன்னா எதையும் தாங்கும் இங்கே இதையும் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் உறங்கிட்டுருக்கு அது உறங்கினது எந்திரிச்சு வந்துடுத்துனா என்ன பண்ணுறது அதான் சொல்கிறேன் தத்த ஆத்தியந்தம் புருஷார்த்தம் நல்ல பாது அங்கே அடையிறது அந்த ஆத்தியந்தமான புருஷார்த்தத்தை விரும்புகிறவன சங்காத பிரவருத்தி கோச்சரா இயற்கையாகவே என்ன பண்றது இந்த காரிய கரண சங்காதம் எல்லாம் வெளியில போகிறது பிரவிறி கோச்சரா விமுகீகிருத்திய அதிலிருந்து பிரத்யேகாத்மஸ்ரோதஸ்தயா என்ன ஆமாத்தினர் சத்தம் ஆத்சீர்ப்போன் இருக்கேன் எத்தோ பரமே யோக சேவைய எத்தைவாத் ஆஷியா கரெக்ட் அதான் இதுக்கு சரியான அதை கூட போட்டுக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் இந்த நம்பரை போட்டு மனசலம் தயம் எதம் அனல்வாக்கியாச்சரா பிரத்ஸ்தீ ஆயிரத்த மூனே ய பிரிம் அளம் விமுகீக விமுகீகிருத்திய புருஷஸ்ய நானா பாதிக்கிறேன் அது ஒன்றும் புக்கில் இல்லை அதுலேருந்து விடுபட்டுட்டான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணுறான் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ ஆத்மாவை பாருன்னு சொல்லியிருக்கு ஆகினா ஆத்மா இப்போ நம்ம பாஷையில் போட்டால் தான் இது புரியும் நிம்மதியை புத்திரனை விரும்புபவன் நான் சொன்னேன்லையே அந்த வார்த்தையை போட்டால் தான் இந்த போர்ஷன் நமக்கு புரியும் அதுக்கப்புறம் அது எப்படி சொல்கிறாங்கிறது அப்புறம் பார்ப்போம் இதனுடைய சாரம் என்னன்னா புத்திரனை விரும்புபவன் புத்திரகாமையாக செய்வான் ஆக அதே மாதிரி நிம்மதியை விரும்புபவன் ஆத்மாவை தெரிந்து கொள்வானாக புத்திரகாமையாக செய்வதற்கும் ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது புத்திரகாமையாகம் என்பது புருஷதந்திரம் சோதனா தந்திரம் புருஷ தந்திரம் ஆத்மாவை அறிந்து கொள்ளுதல் என்பது சோதனா தந்திரம் இல்லை புருஷதந்திரம் இல்லை வஸ்து தந்திரம் ஆகையினால மகத் வைலட்சண்யம் கேட்டது ஏற்கனவே ஆச்சாரியா சொல்லிட்டார் மகத் வைலக்ஷியம் ரெண்டுக்கும் வைலட்சண்யம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால தான் அதை ரொம்ப அழு அழுத்தம் வஸ்து தந்திரம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுன்னு தான் ஆச்சாரியாடு இந்த கருத்தையெல்லாம் டெவலப் பண்ணுறாரு சோதனா தந்திரம்னு இருந்தால் இதை பேசவே முடியாது சமஸ்த வேதாக கர்மகாண்டா ஏவ சமஸ்தகா வேதா கர்ம ஞானமும் கூட எதுக்கு கர்மா அவசயத்துக்குன்னு சொல்லுவோம் எந்த ஞானமும் கர்மா அவசேகிறதுக்கு தான் அதனால் அந்த நம்ம ஒரு வார்த்தையை போட்டுட்டோம் என்னது நம்ம நேரத்துக்கு ஒரு வார்த்தை போடணும் கர்ம காண்ட ஜானம் கர்ம காண்ட ஜானம் கர்மகான கர்ம காண்ட ஜானமே கர்மகாண்ட பிரயோஜனத்தை கொடுக்காது அப்படி சொல்லணும் கர்மகாண்ட ஞானமே கர்மகாண்டத்தனுடைய பிரயோஜனத்தை கொடுக்காது கர்ம கிரியாதான் அதுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ணினா தான் கர்மகாண்ட ஜானத்தோட பிரயோஜனம் கிடைக்கும் ஞான காண்ட ஞானமே ஞானகாண்டத்தோட பிரயோஜனத்தை கொடுத்துடும் ஆஹ் ஞானகாண்ட ஞானம் வந்து கர்மா பண்ணி கொடுக்கறது கிடையாது அப்படிங்கறத தெளிவாக வச்சுருக்கணும் அதை நம்ம உள்ளக்கமா பார்க்கணும் அதனால என்ன சொல்றான்னா தசிய ஆத்மா அன்மேஷனாய பிரவர்த்தஸ் அப்ப நிம்மதிக்காக அவன் என்ன பண்றான் பிரவர்த்திக்கிறான் நிம்மதி இதுல கிடைக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் இதுல எல்லாம் நீ தேடுற வஸ்துக்கள்லாம் நிம்மதி கிடைக்காதுன்னு சொல்லி அப்ப எதுல இப்ப நிம்மதி கிடைக்கணும்னா ஆத்மாவில தான் நிம்மதி கிடைக்கும் ஆத்மாவில ஒரு வார்த்தைக்கா சொல்றேன் ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம் அப்ப அவன் அதை பிரவர்த்திக்கிறான் போது என்னன்னா அதுல ஏதாவது விடுறதுக்கு செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா அப்ப வந்து யாகம் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்னா முதல்ல நீ வெளியூருக்கு போகிறத நிறுத்தணுங்க நீ வெளியூருக்கு போறதை நிறுத்தணும் இங்கேயே இருக்கணும் நீ காலம்பரத்துலேருந்து மூணு கிராம் ஸ்நானம் பண்ணணும் அப்புறம் வந்து யார் ஃபோனில் பேசப்படாது நான் சும்மா எனக்கு இல்லாமல் நானாகவே செடிக்கிறேன் எனக்கு இருக்கிற அவஸ்தையெல்லாம் வச்சுருந்தேன் நீ ஃபோனில் பேசவே கூடாது நீ வந்து என்ன பண்ணணும்னா மூணு நேரம் உங்களுக்கு பண்ணி ஜப்பங்கள்லாம் பண்ணணும் எதை பண்ணணும் எதை பண்ணப்படாது அப்போ என்ன ஆகிடுறது உபாதேயம் நீ கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது வேண்டு உபாதேயம்னா என்ன செய்யப்பட வேண்டியது ஆனா ஆத்மாவை எப்படிப்பட்டது ஆத்மாவோட லட்சணம் என்னன்னா அனுபாதேய ஸ்வரூபம் ஹேயோபாதேய வர்ஜிதூபம் ஆத்மா அதனால அதுல விதி நிஷேதம் அதுல பொருந்தாது ஆனா ஆத்மா அன்வேஷனாய பிரவருத்த அகேயம் அனுபாதேயம் உபதிஷியம் பண்றது இந்த வாக்கியத்தை நிரூபிக்கிறது ஆத்மஸ்வரூபமே எத்தம் ஆத்ம அபூத் எவனுக்கு எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ கேனக்கம் பசியே எதனால் எதை பார்ப்பான் கேனக்கம் எதனால் எதனால் எதை அறிவான் விஜாதாரம் அரே கேன விஜா அனைத்தையும் அறிகின்ற இவனை எவனால் என்ன வாக்கியம் இதெல்லாம் அரேங்கிறது அதே தான் அதே எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மைத்திரே பிராமணன் தான் எல்லாம் அரே கேன விஜா இதுலதான் பாண்டித்யம் நிர்மித்திய பால்யன திஷ்டாசே அதெல்லாம் அங்கதான் வருது எல்லாமே அப்படி படிக்கணும் படிச்சீங்கல்ல மறந்து போச்சு அப்புறம் டச்சில்லை எங்க இங்கே இருக்கிற காரியம் இத்தனை எழுதி எழுதி பார்க்கறோம் நாங்களோம் ராத்திரி எழுதுகிறோம் காலமுறை எழுதுகிறோம் தினம் எழுதி தான் இருக்கோம் போராத்துக்கு அப்பப்போ என்னெல்லாம் வேலை வேறு வந்து விடுறது என்ன பண்றது அப்போ வந்து விக்னாதாரம் அரே அரே அரேன்னா அடியே மனைவி பார்த்து சொல்ற தாக்கியவர்களுக்கு அடியே மைத்ரே எல்லாவற்றையும் அறிபவனை எதனால் அறிய முடியும் முடியாதுன்னு அர்த்தம் அரே விஜ்யதாரம் விஜய் ஸ்வயம் பிரகாசம் ஸ்வயம்பிரகாசஸ்வரூபமாக இருக்கிற அதைப்போய் எதனால் நீ அறியப்படு என்னை நான் அறிந்தேன் எதனால் அறிந்தேன் என்னை என் மனதால் அறிந்தேன் சொல்ல முடியுமா என் மனதை நான் அறிகிறேனே என்னை என் மனதால் அறிந்தேன் என்னை சாஸ்திரத்தால் அறிந்தேன் யன் கண்ட கனவு கண்டுவான் சொல்லவே முடியாதோ அப்படி இதுக்கும் உதாரணம் சொல்கிறாங்க அப்பா இவரு விஷயம் தான் இந்த உதாரணத்தை கண்டுபிடிச்சு தான் பெரிய ஆசைச்சிருக்கு நமக்கு இப்படிலாம் தோணுமா என்ன ஒரு ஊமை கனவு கண்டா எப்படி இருக்கும் குரடன் கனவு கண்டா எப்படி இருக்கும் தான் தெளிவன் சொல்றது கேட்குற வந்து ஒருத்தர் கனவு குருடன் கனவுகன்றார் அதில் அவருக்கு எல்லா வெளிச்சம் தெரியுமான்னு இருக்கிறார் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த ஜென்மாவர் பிறவி குரடனா பிறந்து அந்த விளையாடி குரடன் ஒருத்தன்ட்டு போய் கேட்கணும் உனக்கு ஏதாவது வெளிச்சம் தெரியுதாங்க அவனுக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரிஞ்சா தானே சொல்ல முடியாம அது கூட இப்போ சொல்றாங்க நிறைய இருக்கு போட்டு வேற எங்கேயா போயிடும் போயாச்சு எத்ரூ அசிய சர்வம் ஆத்ம எல்லாம் நான் தான் புரிஞ்சுட்டான் சர்வம் நான் தான் இந்த பாரதியார் பாட்டு விண்ணும் நானே மண்ணும் நானேன்னு ஒரு பாட்டு கடைசியில் அந்த இதில் ரொம்ப அழகை பாட்டு அதில் தான் அந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி பாட்டு கடைசியில் வருது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வே நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்கம் இந்த இதுதான் இந்த போஷன் தான் ஏத்திரது அஸ்ஸை சர்வம் ஆத்மைய அபூத் அத்த ஆத்ம வாக்கிய கம் பசிய ியாத் தாரம் அரே கேன விஜானியாத் ஐயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மனே இத்தியாதிபி இதுல என்ன சொல்றாருன்னா அகேயம் அனுப்பாதைங்கிறதுக்கு ஆத்மாவை எடுத்து என்ன நான் விட முடியுமா என்ன நான் கொள்ள முடியுமா என்ன நான் விட முடியாது என்ன நான் கொள்ள முடியாது ஏன் மனதை விட முடியும் மனதை கொள்ள முடியும் மனதில் இருக்கிற பற்ற விட முடியும் மனதில் இருக்கிற மனத மனது கிட்டத்தில் பற்று வைக்க முடியும் ஆனால் என்ன நான் வந்து விடவும் முடியாது கொள்ளவும் முடியாது அப்பேற்பட்ட விட முடியாத கொல்ல முடியாத கொல்ல முடியாத ரெண்டும் சொல்லணும் என்ன கீதையும் சொல்லி கொல்லி கொல்லவும் முடியாது விநாசமாக சாஸ்ய நகஷ்டித் கருத்து மருகத்தி யாராவது இதை அழிக்க முடியுங்கிற ஈஸ்வரோ பின்டர் ஆச்சர் ஆத்மத்துவாது ஈஸ்வரனாலேயே முடியாதுன்னா அவரே ஆத்மாவாக இருக்கிறதுனால இருந்தால் தள்ளவும் முடியாது கொல்லவும் முடியாது கொல்லவும் முடியாது பேர்ப்பட்டம்யமா கட் பண்றது ஆதிசியம் हानाय हानाय उपादानायवा प्रधानं हाना उपादानायवा उपादानायवा नभवती। इती, इती, इती चित्यते यत यत उपदनाय ना तत्म अत यकर्तव्य तत। प्रधानम आत्मज्ञान हालाय उपादनाय नवती उच्य ஆத்ம ஜானம் அது ஆத்மஸ்வரூபம் தாயேவ இத்தி அபிபகம் அது அப்படியே இருக்கு அதை விடவும் முடியாது அதை கொள்ளவும் முடியாது அதை தள்ளவும் முடியாது என்ன தள்ளுறது உபாதாயம்னா என்ன கொள்வது தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாது அது தள்ளத்தக்கதுமன்று கொள்ளத்தக்கதுமன்று அதர்மம் தள்ளத்தக்கது தர்மம் கொள்ளத்தக்கது பிரம்மன் தள்ளத்தக்கதுமன்று கொள்ளதுமன்று அப்படி அபிபகம்யது அதனால அது அப்படியேதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்த சொல்றார் நம்ம படிச்சுட்டோம் அது படிச்சுட்டோம்ல இப்போதான் படித்தோம் ஆனீய யமஸ்மீதி பூருஷாமி கஷ்டியமலை தும்பர மாதி மாதிஜேகோரான் எங்க வந்தது தெரியுமா இது பிரதிபத்தி விதி விஷயம்னு சொல்லி ஆரம்பிச்சது நடுவு நடுவில் இதை கம்ப்ளீட் பண்ணுவாரு திரும்ப ஆரம்பிக்கல பன்னெண்டாவது பக்கத்தில் அஞ்சாவது வரியில ரெண்டாவது பதம் ததாபி பிரதிபத்தி விதி விஷயத்தையாக சாஸ்திரேன பிரம்மிருக்கு பக்கியா பத்து பக்கத்தை இது வந்து என்ன தெரியுது அதுல இருந்து இதுவரைக்கும் ஏதோ இத்தனை அரோகரம் இத்தனை விவகாரத்துக்குள்ளாபகம் இருந்தாலே புண்ணியம்தான் இல்லையா இல்லாட்டி அவங்க சொல்லித்தான் எனக்கு மரத்தை பிடிச்ச சொல்ல முடியும் ஏதோ பகவான் தான் அனுகிறோம் இல்லை இப்போ அங்கே இருக்குது இங்கேயோ போயிடுச்சு என்றைக்கியோ படித்து முடிச்சிது இங்கே கிளாஸோ ஆடிக்கு ஒரு அம்மா வச்சுக்கிறது தடவை வந்து இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்பப்போ எம்ஜியோ சொல்லி வச்சுருப்போம் இங்கே இருக்குது பிரதிபத்தி விதி விஷயத்தையாகவே சாஸ்திரேன பிரம்ம சமர்ப்பியத்தேன்னு இருக்குது அதாவது தத்துவ சமன்மையாக அதை ஆரம்பித்தோடனே கொஞ்சம் வருது இந்த சூத்திர சூத்திர வியாக்கியானத்தில் வருது ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப அழகு நீ இந்த விஷயத்தை கவனிப்பா கொஞ்சம் இப்போ சாதாரணமா கர்மா பண்ணினா கர்மாவோட பிரயோஜனம் வேற விதமா இருக்கும் இப்படி கூட சொல்லலாம் கர்மானுபவ பிரயோஜனம் வந்து விஷய அனுபவம் தானே விஷயானுபவ் டைப் ஆஃப் விஷய அனுபவம் தான் வந்து இரண்ட கர்ம பிராப்திங்கிறது ஒரு விஷய அனுபவம் தான் நம்ம இப்படி யோசிக்கலாம் நல்லா யோசிக்கலாம் இப்ப ஆத்மாவை தெரிஞ்ச பிறகு என்ன விஷய அனுபவம் ஏற்படுது விஷய அனுபவமே என்ன விஷய அனுபவம் நான் இப்ப வந்து சொர்க்கத்துக்கு யாகம் பண்றேன் யாகம் பண்ணதுக்கு பிறகு யாகம் பண்ணி எனக்கு சொர்க்கம் கிடைச்சது இப்ப சொர்க்கம் போக எனக்கு அனுபவம் இருக்கு புத்திரன் இல்லைன்னு புத்திர யாகம் பண்றான் புத்திரகாம யாகம் பண்றான் அப்புறம் என்ன புத்திரம் அந்த புத்திரனை அனுபவிக்கிறான் இப்ப வந்து நான் ஆத்மாவை தெரிஞ்சிருந்த பிறகு ஆத்மாவை அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியுமா என்னன்னா இதை விட்டுதான் காத்து இவர் என்ன சொல்ற அந்த கர்த்தவிய புத்தி தொலைஞ்சது பாரு அதுதான் பிரயோஜனம் அதனால இங்க பிரயோஜனத்தை நீ கவனிச்சியான அந்த பிரயோஜனம்னு சொல்கிறார் அலங்காரம்னுட்டார் அதான் எனக்கு என்ன எடுத்துனா இந்த போராடிக்கிட்டே இருந்த நிம்மதிக்காக என்னாச்சு இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னா போராட்டம் ஓய்ந்ததப்பா இனிமே நான் போராட மாட்டேன் ஏன் அழுத்து போச்சாண்ணா இல்லை தெரிய வேண்டியது தெரிஞ்சு போச்சு அதனால போராட மாட்டேன் எனக்கு போராடக்கூடாதுன்னு சோம்பேறித்தனம் இல்லை நான் சுறுசுறுப்பாகவே நல்லா போராடிட்டேன் உண்மை புரிஞ்சு போச்சு போராட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது புரிஞ்சு போச்சு போராட்டத்தை நிறுத்திடு போராட்டத்தை நிறுத்தினதுக்கு என்ன போராட்டம் கட்டணும் மதமாற்ற தடை சட்ட எதிர்ப்பு போராட்டமா மதமாற்ற தடை சட்ட ஆதரிப்பு போராட்டமான இங்க நிம்மதியை தேடிட்டு இருந்த போராட்டம் ஓஞ்சு இன்பத்தை தேடி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று போராடிய போராட்டம் ஓய்ந்ததப்பா இப்படின்னா நம்ம பாஷையில் போடணும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போராட்டம் ஓய்ந்ததப்பா இன்பத்தை அடைய வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்த ஏக்கம் நீங்கியதப்பா என்னன்னா நானே பேரின்பம் புரிஞ்சின்றதுனால அதனால அது புரிஞ்சுன்னு சொல்லியிருக்கு சுமாம் எதுகிராியம் அந்திரியுிராடி போடு அன்ன ஆனந்த ஆகம் தீந்திரி அத்தீந்திரி சதி சாதாரணமா என்ன சொல்லுவோம் அத்தீந்திரியம்னு சொன்ன அது புத்திக்கு அக்ராகியம் சொல்லுவோம் பகவான் அழகா போட்டார் அத்தீந்திரியம் புத்திகிராகியம் அப்படி படிச்சுட்டே இருந்தா தான் அது வந்து அதாவது அது நிலையான இன்பம் அதை சொல்ற விஷர் அது நிலை சுகம் அது அது அப்பாற்பட்டது புலன்களுக்கு அப்பாற்பட்டது ஆனால் அறிவால் அறியப்படுவது எவ்வளவு அழகா சொல்லிவிட்டது அத்தியோனுராத்மா சேதசா வேதிசா வேதி தவியா மனசை இப்படிலாம் இவ்வளவு வாக்கியங்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் மனசுனால்தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது ஒரு ஸ்ருதி இந்த புத்தி வந்து புத்தினால்தான் இந்த நுண்ணிய விஷயமான அதிசூக்மமாக நினைக்கப்படுகிற இந்த ஆத்மாவை சித்திய அப்புறம் இன்னொன்னு இருக்க உம்யா புத்தியா சூக் என்ன வார்த்தை சூக் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு தமிழ்லயும் ஒண்ணும் பஞ்சமே இல்லதுக்கும் என்னன்னா விஷயத்த சொல்றாரு இதெல்லாம் அலங்காரம் பா என்னது கர்த்தாலையும் போயிருக்கு இனிமே என்ன ரொம்ப ஆனந்த அவர் புரிஞ்சுன்னு அவர் சொல்றாரு அப்படி இவன் அவர் கேள்வி வச்சுருக்காங்க பதில் சொல்ல வேதாந்தம் படிச்சவங்கன்னா முந்தைய காட்டுல மோசமா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி வச்சிருக்கான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கான் அதுக்கு உங்கள் பதிலே காணுமே அப்படின்னு நான் வச்சுருக்கேன் பதில் வச்சிருக்க இதெல்லாம் சொன்னப்பற தான் உனக்கு புரிய போது ரொம்ப என்ன வந்து சாதாரணமாக எங்களுக்கு சாஸ்திரிகள் பாடம் எடுத்துவர் பரபூர் கஜயானிஸ்தர் சாஸ்திரிகள் எங்களுக்கு நான் பாடம் எடுத்துகிற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அவர் ரொம்ப அவர் அந்த அந்த அந்த பூர்வபக்ஷி சித்தாந்தியாக மாறிடுவார் அவர் அவரே மாறிடுவார் அந்த சாஸ்திரிகள் அதுவாதமாக மாறிடுவார் மாறி சத்தியத்தை முடித்துவா பேசுறதே சத்தியம் மிச்சம் போதே ஆயிடுவார் அது ஒரு ஒரு துணும் புரியறதா மேல போலாமா கேட்டுவிட்டுதான் மேலே போவார் ஒரு நாளும் அவர் மேல போலாமான்னு கேட்காம போனதே கிடையாது நம்ம அப்படியே நான் கேட்டா மாட்டிப்பேன் புரியல சுவாமிஜி அப்படின்னு விட்டால் என்ன பண்ணுறதுன்னா நான் வந்துட்டு ஒருத்த ஆரம்பிச்சிடணும் ஆனால் அதெல்லாம் கேட்குறது இல்லை இந்த நமக்கு அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சால் கூட கிடைக்காமல் காப்பாத்திட்டு இருக்கோம் இப்ப யாரோ ஒருத்தருக்கு புரியலைன்னா புரிஞ்சவங்களுக்கு அது சிரமமாகிடும் அதுக்கு தான் என்ன சொல்கிறது ஒரு ஆளுக்கு தனித்தனியாக பாடம் எடுத்துடுது ஏன்னா இவர் மற்றவங்களுக்கு இடச்சி இப்போ வந்து ஒரு நாலு பேருக்கு புரிஞ்சு போயிடுத்து ஒருத்தருக்கு மாத்திரம் புரியலைன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு ஆர்கியூமெண்ட்டுன்னு வச்சோம் கூட அப்புறம் இந்த நாலு பேருக்குதான் தெரியுது இல்லை சும்மா அறியா அப்படின்னு உனக்கு தெரியுது எனக்கு தெரியல அப்படின்னு இதுக்குத்தான் உன்னெல்லாம் கிளாஸ்ல சேர்க்கிறது போய மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஏன் வச்சுக்கோ சரியா புரிஞ்சுக்கோ இல்லாட்டி அப்புறம் வந்து யாரா கேட்பா உன பாத்தியாரை நீ என்ன சொல்லிவிடுவேன் நான் மாட்டிக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுடுவார் ஜாக்கிரதையா சொல்லுவாங்க என்ன பாரு பெருமை கெட்டு விட கூடாங்கிறதுக்காக சரியாயிடும் அலங்காரோஹி அயம் அஸ்மாக்கம் எது பிரம்ம ஆத்மா அவகத சத்தியம் எந்த ஒரு பிரம்மனை ஆத்மாவாக புரிந்து கொண்டோமோ அப்போவே என்ன சர்வ கர்த்தவியா ஹானி எஸ்வாத்மரத்திரே வியாத் ஆத்மதிருப்தானவ எல்லாம் எழுதிக்கணும் அங்கேயே நோட் பண்ணிட்டே வந்தால் எல்லாம் ஏற்கனவே நம்ம வாசித்ததை ஆச்சாரியால் எப்படி பிரசன்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் எஸ்வாத்மரத்திரே வியாத் ஆத்ம ஆத்மே வச்சுஷ்டம் விஜயத்தை நிறைய நே கஷ்ட நூறு கரெக்டு தானே சரியான கரெக்டாக சொல்றேன் நானு ஆமாம் அலங்காரோய அயம் அப்பங்க என்னது நான் இது வந்து அந்த இது அந்தக்கரை தான் பாடுபட்டுன்றது சஞ்சலப்பட்டுருது பிறவெடுத்த அந்த கரைனா நிம்மதிக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை புரிஞ்சு போச்சு இத்தன் நாளாக உழைச்சதெல்லாம் போறோம் புரிய வேண்டியது புரிஞ்சு போச்சு உழைச்சதுக்கு கிடைச்ச பலன் கிடைச்சி போயிடுது என்ன கிடைச்சதுன்னா உழைக்க வேண்டாம்னு தெரிஞ்சு போயிடுத்து உழைச்சதுக்கு கிடைத்த பலன் என்ன நிம்மதிக்காக நீ உழைக்க வேண்டாம்ங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுத்து அதுதான் நீ உழைச்ச உழைப்புக்கு கிடைத்த பலனை பாட இந்த விஷயத்தை புரியறதுக்கு வைக்கிறதுக்கு உழைக்கணும் தான் அதான் நம்ம பண்ணுற வேலை அதெல்லாம் தான் நம்ம எதுக்கு இழுத்து போடின்றோம் எல்லாத்தையும் அதை செய்யணும் எதை செய்யணும் அப்படின்னா இந்த பார்த்திங்களா உழைக்க வேண்டாங்கிற ஒரு உண்மை இருக்குது பாருங்கள் அதை உலகத்துக்கு புரிய வைக்கணும்னா நிறைய உழைக்கணும் இல்லையா கரெக்டு தானே தப்பாக சொல்கிறேன் நீ வந்து நிம்மதிக்கு ஒரு உழைப்பும் உழைக்க அப்படின்னு ஊருக்கு எடுத்து சொல்லணும்னா அதுக்கு உழையோ உழைன்னு உழைச்சி ஊர் பட்ட பேரை வாங்கி கட்டின்ட்டு பண்ணணும் பேரை வாங்கி கட்டின்னு பண்ணணும் அப்படி சங்கராச்சாரியன் நினச்சிருந்தாருன்னா இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு போகிறோம் நமக்கு அடுப்போம் நம்ம தான் புரிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் சர்வ கர்த்தவியதான் ஹானி இது அப்புறம் பிரச்சாரம் நான் கர்த்தவியா மகஸ்தாபனம் நான் கர்த்தவியம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளால் இங்கே வந்து படிச்சிட முடியாது படிச்சுருக்க முடியாது சொல்கிற விஷயம் என்ன அழகாக இருப்பார் அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த இதுதான் புரிஞ்சு வச்சிடல இது எந்த இந்த புத்தகத்தை எழுதி இன்னொருத்தங்க சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா முடியுமா என்ன எவ்வளோ நமக்கு அந்த அந்த பெரிய ஆனந்தத்தை கொடுத்துருக்காரு அதங்க அதாவது மற்றவங்க உழைக்கிற உழைப்புக்கும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கும் வித்தியாசம் நம்ம என்ன வேணாலும் திட்டு வாங்கிக்கணும் வாழ்த்து நிந்தை ஸ்துதி எல்லாம் வாங்கிடுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஒன்று நிம்மதிக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம்னு தெரிஞ்சுட்டு காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பிக்குதானே மற்றவங்க அதாவது அஜ்ஞானியும் அஜ்ஞானி பண்ணுற கர்மாவுக்கும் ஞானி பண்ணுற கர்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கேன் அஜ்ஞானி சந்தோஷத்துக்காக கர்மா பண்ணிகிட்டு இருக்கான் ஞானி சந்தோஷத்தினால கர்மா பண்ணிகிட்டுருக்கான் அதனால் அவனுக்கு வந்து நிந்தையோ ஸ்துத்தியோ இன்னும் அட்டாக் பண்ண முடியாது பண்ணித்துன்னா அவனே தகராறுன்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் வேண்டும் இன்னைக்கு இதுல போட்டிருக்கேன் என்னது இந்த சச்சி கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே அது அது அக்ளிஷ்டகாரிணு அர்த்தம் கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணு போட்டு கிருஷ்ணாயா கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே அக்ளிஷ்டகாரினே கிருஷ்ணாயின் மகா சச்சிதானந்த ரூபாயே கிருஷ்ணாயனமாக அக்ளிஷ்டகாரினே கிருஷ்ணாயனமாக அக்ளிஷ்டகாரிங்கிறது ரொம்ப அழகாக போட்டிருக்கு அந்த அர்த்தம் போட்டு தான் பார்த்தேன் கவனிச்சேன் உடல் மனம் வருத்தம் உடல் மனம் இவைகளில் வருத்தம் இல்லாமல் கர்மம் பண்ணவும் கிருஷ்ணன் சப்தத்தை நினைச்சாலே ஆனந்தமாக கிருஷ்ணர் கர்மா விட்டாரா என்ன பண்ணிட்டு தான் இருக்கார் என்ன அவர்கள் எதி ஹியம் ந வர்த்தேயம் ஜாது நம்ம வருத்தமான வருத்தே மனுஷார்த்த சர்வசா என்னையும் முன்னுதாரணமாக எடுத்துட்டு சோம்பேறி பின்னாடி வரிசையாக உட்காந்துருவான் பாண்டா அப்படின்னு சொல்லி வரிசையாக பின்னாடி உட்காந்து விடுவோம் அப்புறம் பின்னாடி அவனுக்கு அப்புறம் அவன் அவனு அவனுக்கு நான் சாப்பாடு போடணும் நீ தான் இப்படி எனக்கு வழிகாட்டுன்னுட்டுவான் அப்புறம் கடைசி நான் வேலை செய்யணும் பேசாம முன்னாடியே செஞ்சு பேச கிருஷ்ணாய அக்ளிஷ்ட காரினே தாபத்ரய அந்த ஸ்லோகம் அது இன்னொரு ஸ்லோகம் பாகவத்தில் இருக்குது சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்திரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நும அது பாகவத்தில் இருக்குது பாகவத் முதல்ல தியானஸ்லோகத்தில் பாகவத்துக்குள்ளே இருக்கான்னு தெரியல அதுக்கு ஒரு தியானஸ்லோகம் போட்டுருக்கும் சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்தயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமு நமஸ்காரம் பண்ணுறோம் இது நல்லாயிருக்கு இது சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா கிருஷ்டகாரினே அடுத்தவரு என்னது ம் படிச்சுடுவோம் பார்த்துருவோம் அந்த அக்ரிஷ்ட காரிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருந்ததுன்னா நான் படித்தேன் நான் தினம் படிப்பேன் அதெல்லாம் தினசரி தியானம் படிச்சுடுவேன் நான் அந்த இதையும் அந்த இதையும் பார்த்துருவேன் அதை தப்ப கூட பார்த்துருவேன் அப்புறம் இருந்தால் திருத்திட்டு போயிடுவேன் அதனால் அந்த உடல் வருத்தம் மன வருத்தம் பாராமல் செயல்பொரிந்தவர் போட்டிரு உடல் வருத்தம் வருத்தமே ஏற்படா அது செயல்புரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த வருத்தம் அக்ளிஷ்டகாரி அப்படின்னு பகவானுக்கு பேரு அக்ளிஷ்டி அதனால இவர் சொல்ற அயம் அஸ்மாக்கம் எத் பிரம்ம ஆத்மா அவகத்தௌ சத்யம் சர்வகர்த்தவியதாஹானி சர்வ கர்த்தவியதா ஹானி ஒன்றும் செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது கிருத்த கிருத்தியதாச்ச அதாவது என்ன ஆகா செய்ய வேண்டியது இனிமே நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்பர் ஒன் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன் ரெண்டு போட்டுக்க சர்வ கர்த்தவ்யா ஹானி கிருத்த கிருத்தியதாச்சா செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டேன் என்ன செய்யணுமோ வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா தன்யறிய தனக்கு ஒரு கேடு நான் உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு நான் ஆக தன்னையே தன்னை புரிஞ்சுகின்ற பிறகு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் ஒன்று அதுதான் நான் செய்ய வேண்டியது இனிமே நான் செய்ய வேண்டியது நான் என்ன செய்யணும் என்ன தெரிஞ்சுக்கிறத நான் செய்யணும் அதனால என்ன தெரிஞ்சுக்கிற செயலை நான் செஞ்சுட்டு தெரிஞ்சு விட்டேன் அதனால என்ன ஆச்சுன்னா இனிமேல் எதையும் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை எனக்கு ஒன்றும் கிருட்டு இல்லை ஐயோ நம்ம இனிமேல் ஒரு கர்மாவும் பண்ணலையே அப்படின்னு எனக்கு ஒன்றும் குற்ற உணர்ச்சியும் இல்லை ஏன்னா செய்ய வேண்டியதுன்னா நல்லாவே செய்துவிட்டேன் செய்து எல்லா காரியமும் செஞ்சாச்சு நிறைவு ஏற்பட்டுனா திருப்தி பூர்ணம் அதனால்தானே என்ன என்ன சொல்றோம் சாந்தா மகாந்தா நிவசந்தி சந்தா வசந்தவல்லோகிதம் சரந்தீர்ணாஸ்வயம் பீம பண்ணம் ஜனான் அகே துணாபி தாரயந்த விவேகூடாவன் இப்படி வசந்த காலத்தை போல இருக்காங்க அவங்கள் தாங்களும் துன்பக் கடலை தாண்டியவர்களாக இருக்கிறார்கள் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காமல் பிறரையும் தாண்ட வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அஞ்யானபி தாரயதி தீர்ணா ஸ்வயம் பீம பவான் பீம பவான் பயங்கரமான இந்த பிறவி கடலை தாங்களும் தாண்டி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களையும் தாண்ட வைக்கிறார்கள் அகேதுக்க தயாசி பந்து நானமதாம் சதாம் இந்த இப்படி ஒரு பாரம்பரியம் இருந்து இருக்கு இப்படி ஒரு குரு பாரம்பரியம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கு நம்ம குரு அப்படித்தான் இருந்தார் அந்த குரு குரு அப்படித்தான் இருந்தார் அதனால இப்படி கருணையோட வந்து எங்கெல்லாம் உபதேசங்கள் நடக்கிறதோ நல்ல உபதேசங்கள்லாம் நடக்கிறதோ அந்த அகேத்துக்க தயாசிதான் இல்லாட்டி இடத்துக்கு இப்படி அனாவசியமா இழுத்து போட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணணும் ஒன்றும் கிடையாது அதுக்கு ஒன்று சொன்னார் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் சந்திரசேகர பாரதி அதுக்கு ஒரு திருஷ்டாங்கம் சொல்றார் சர்க்கரைக்கு இனிப்பு எப்படி இயல்போ அப்படி ஞானிகளுக்கு பிறருக்கு நன்மை செய்வது இயல்பு நிட்டு சர்க்கரைக்கு திதிப்பு எப்படி இயல்போ அது மாதிரி ஞானிகளுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யறது சுவாவம் அது அவங்களுக்கு வந்து அதை அவங்க விரும்பி செய்கிறது இல்லை அது அவர்களுடைய தன்மை நட்டார் நல்ல கஷ்டாந்தம் இப்போ எவ்வளோ விஷயம் புரிஞ்சிருந்தால் அதை சொல்லுவார் வந்து ஜீவன் முக்தனுடைய என்னன்னா சுவாவது அது லங்காரோ அயம் அக்கம் எதும ஆமா அவத்திய சீதி அயம் அப்பல நமக்கு அலங்கார அஸ்மாக்கலங்க நமக்கு என்ன அலங்காரம்னா யாருக்கு வைதிக்கைதி அலங்கார நீ என்ன நினச்சிட்டு இருக்க கர்த்தவியம் கர்த்தவியம் கர்த்தவ்யம் கர்த்தவ்யம் ஏதத் கர்த்தவியம் ஏதன்ன கர்த்தவியம் எத்தனை நாளைக்கு எப்பா சொல்லுது வேதத்துக்கு பிடிக்கலையே அது அதனால தானே சங்கராச்சாரியா இருக்கும் சுரேஸ்வராச்சாரியா இந்த வாதத்தில் அவர் கேட்டாலுமே நான் சொன்னேன்ல அன்னைக்கே சொன்னேன் இமேதாராயம் நீ வந்து பாஷ்ய மூட்டை சுமக்கிறாராம் சங்கராச்சாரியர் தான் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து சர்வசாரம் ஒரு புத்தகம் காணாமல் வாங்கிடுறோம் இல்லையா நினைச்சா இருக்கும் கொஞ்சம் அழுகாமல் இருக்க முடியாது அழுகலைன்னா மனுஷனே கிடையாது நம்மளால் வந்து உட்காந்து தான் சொன்ன விஷயத்தை அத்தனை பேரும் உட்காந்து குறிப்பு எழுதி அந்த எவலை எழுத எழுதி அதெல்லாம் கட்டி வச்சு அதுக்கெல்லாம் மருந்து போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் நம்ம அதில் தானே பிரித்து பிரித்து அது அது அது மாதிரி நம்ம இப்படி நீளமான பேப்பர் இருந்தாலும் எழுத முடியல அப்போ வந்து இந்த இதை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி குப்டி அதை அழுத்தி இழுத்தி எல்லாம் எழுதி கைக்கு எவ்வளோ எஃபர்ட்டு யோசிச்சு அப்போ பேனாக எழுதி கையில் முடியலைங்கிறாங்க நிறைய பேர் எழுத முடியலங்கிறாங்க அவன் வந்து இப்படி வச்சுக்கிட்டு அதை எழுதி இப்படி இப்படி எழுதி இதுக்கு நடுவில் அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் பூஜைகள் அதெல்லாம் எழுதி அதை ஒழுங்காக கட்டி அது ஊர் ஊற வேறு போகணும் கற்பனை பண்ணி பார்த்தாலே அதுக்கெல்லாம் துணியை போட்டு அதை கட்டி வச்சுட்டு இதில் மழை வெயில் காற்று என்ன என்ன சுலபமாகதான் இருக்குது ஏசி ரூம் ஆகுது கார் ஆகுது அதாவது இருந்தது அதெல்லாம் வந்து தாமே சுமந்துட்டு சிஷியர்லாம் சுமந்துட்டு இருப்பாங்களாம் அதை பார்த்தோன்னே சுரேஷ்ராஜர் கேட்டாரா இத்தனை மூட்டை சுமக்கிறேன் பாஷ்ய மூட்டை கொடுமி பூனலுக்கு என்ன பாரமாக போச்சார்னார் அவர் சொன்னாராம் இல்லை ஓம் குடுமியும் பூனலும் வேதத்துக்கு பாரம் அதை எடுக்கிறதுக்கு வந்துட்டேன்ட்டாரான் ஓம் குடுமியும் ஏன்னா சன்னியாசின்னா கொடுமை பூனல் இருக்கக்கூடாது கொடுமி பூனல் இல்லாதவனை கண்டா கர்மகாண்டிக்கு கோபம் அவர் கர்மகாண்டத்துக்கு அவர் கேட்குறார் கொடுமியும் பூனலும் உனக்கு என்ன பாரமாகவா போச்சு அப்படின்னு கேட்குறாரு ஓம் குடுமியும் பூனலும் வேதத்துக்கு பாரம் இந்த இந்த வார்த்தையை அது வரும் சர்வ கா அலங்காரோ அஸ்மாகக்கங்கிறது நமக்கு இந்த பூணலும் குடுமியை எடுத்துட்டு கர்த்தவியத்தை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம்னு சொன்னால் கர்த்தவியத்தா ஹானி ஆனால் சாஸ்திரம் தான் நம்மளை தூண்டி செயல்படுத்தி இருக்கு தூண்டின சாஸ்திரம் விளக்கு அதனால தான் நம்ம நிறைய விரதங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் ஆரம்பிக்கிறதுக்கு உத்தியாபனம் சமாபனம் எந்த சடங்கு எடுத்தாலும் ஆரம்பம் முடிவு இருக்கு எவ்வளோ பெரிய சில ரிச்சுவலாக இருந்தாலும் சரி நூறு வருஷம் யாகமே இருக்கட்டுமே நூறு வருஷம் யாகத்துக்கு நூறாவது வருஷம் முடிவு இருக்கா இல்லையா முடிவு இருக்கு அது மாதிரி இதெல்லாம் நான் அந்த மாதிரி யாகங்களை பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம லட்சியம் இல்லப்பா அது சித்தசுத்தியர்த்தம் கர்மாணி சித்தசுத்தியர்த்தம் சர்வகர்த்தவியதாச்சி அயம் அஸ்மாக்கம் அலங்கார ததாச்சு ஸ்ருதியை பார்த்தையா நீ படிச்சிருக்கியில் இந்த ஸ்ருதியே காட்டிகிட்டு இருக்கியே ஆத்மானோகம் ஆத்மா ஆனா விஜய் அயம் அமீதி அயம் பூருஷா அஸ்மி அயம் ஆத் பூருஷ அயம் பூருஷ அனம் அஸ்மி என்ன போகிறது அயம் ஆத்மா தன்னை அர்த்தம் தன்னை அயம் பூருஷா இந்த புருஷனாக இருக்கிறேன் தன்னை இந்த புருஷனாக இருக்கின்றேன் என்று எவனொருவன் அறிந்து கொள்கிறானோ எதை விரும்பி எதன் பொருட்டு எதை விரும்பி யாரனுடைய விருப்பத்துக்காக உடலை வருத்திக் கொள்வான் கர்மகாண்டன்னா என்ன அர்த்தம் கர்மகாண்டத்தில் என்ன அர்த்தம் இருக்கு கர்மகாண்டத்தோட அர்த்தமே என்னன்னா சரீரத்தை வருத்திக்கிறது தான் வேலையை நிறைய வருத்திக்கிறது தான் சரி கர்ம காரண்டத்தில் வேலையே நீ அந்த சில அவங்க நிறைய சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு ஒரு யாகம் ஆறு ஏழு யாகசாலை பிள்ளையே உட்காந்துருக்கணும் பாத்ரூம் போயிட்டு வரலாம் எல்லாம் பண்ணலாம் பல்லு தேய்க்கக்கூடாது பிளிக்கக்கூடாது இல்லை கர்மாவில் இருக்குது என்ன சொல்லுங்கள் பல்லு தேய்க்கக்கூடாது பிடிக்கக்கூடாது நமக்கு ஒரு நாள் தேக்கிறன்னா நாரி போய்டுன்னு நம்ம சொல்லிட்டு போகணும் தேய்க்கக்கூடாது பிடிக்கணும் பிரம்மச்சாரிக்கு இருபது சாஸ்திரத்தில் இங்கே இல்லாமல் சொல்லி வச்சிருக்கோம் பல்லு தேய்க்கக்கூடாது பிடிக்கக்கூடாது தர்மசாஸ்திரம் கொடுக்காமல் பழங்குறோம் அரோரைய பார்க்கிட்ட அதுலயே நிறைய அலங்கார துதி ஆனஞ்சேன் விஜயீய அயம் அமீதி பூருஷா கம் இன் எதை விரும்பி கிஸைய விருப்பிக்கை விரும்பி அனுசஞ்சரே சரீரம் பரிதபியமான அனுதபியா ரொம்ப நியமரம் அனுசஞ்சரே என்ன அர்த்தம் இந்த சாப்பாட்டை குறைக்கிறது ரொம்ப வருத்திக்கிறது தபஸ் பண்றது தபஸ் பண்ணணும்னு நினைச்சாலே என்ன ஆச்சு கர்த்தவிய புத்தி வந்துடுது கர்த்தவிய புத்தி வந்தாலே என்ன ஆகும் எல்லாம் தோஷம் வந்துடும் கர்த்தவிய புத்தி இருக்கக்கூடாது இதை நான் செய்யத்தான் வேணும் அப்படின்னு கர்த்தவிய புத்தி வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர் அதெல்லாமே அலங்காரம் டங்கரேஜர் அப்படி வந்து ஜனகர்லாம் என்ன பண்ணாங்க பூபுஜோ ஜனகாதயா பகவோ பூபுஜா ஜனகாதயா கீதா சாஸ்திரத்தை சார்ந்திருந்து எத்தனையோ அரசர்கள் ஜனகர் முதலான அரசர்கள் எல்லாம் கர்மம் செய்தார்கள் ஆனால் மாட்டிக்கொள்ளலேன்னு சொல்றாரு இந்த கீதா மகாந்தில் இருக்கு இன்னைக்குள்ள ஒண்ணு பார்த்தோம் அதாவது ஓயாது ீதையின் அர்த்தத்தை நினைத்து கொண்டிருப்பதற்கிடையில் ஓயாத கர்மங்களை புரிந்து கொண்டிருப்பதற்கிடையில் எவன் கீதையின் அர்த்தத்தை நன்றாக நினைத்து கொண்டே இருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தன்னு ஒரு வாக்கியம் சொல்லுவது கீதமாக கீதார்த்தம் தியாயத்தை நித்தியம் குர்வன் கர்மாணி பூரிஷா சீவன் முக்தே முக்தேதி விஜ்னேயா உண்மை தானே அப்புறம் இன்னும் இன்னொன்று சொல்லுவாள் சார்ச்சாரிக்கு இந்த விஷய இந்த விஷயத்தை நன்றாக புரிந்துகொண்டு கிருத்திய நாணய பசேத் அக்காமணிச் சர்ம சிமானுஷு சயுக என்ன தஸ்மாகத்தி விதி விஷயத்தையா பிரம்மனா சமர்ப்பணம் அது வந்து உபாசன விஷயமா பிரம்மனை சொல்லலை என்னவான புரிஞ்சுக்கிற விஷயமா தான் பிரம்மன் சொல்லப்பட்டிருக்க பிரம்மனை தியானம் பண்ணணும்னு தான் சொல்லலை பிரம்மனை ஆத்மாவாக புரிஞ்சுக்கணும் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அழகாக கொண்டு கட்டடத்தை கட்டிக்கிட்டே இருக்கார் ஜம்முன்னு வைக்கிறார் ரசித்து ரசித்து சங்கராச்சாரியர் செங்கல் வைக்கிறார் நம்ம செங்கல் வைக்கிறது விஷயம் வேறு சங்கராச்சாரியர் அழகாக கட்டடத்தை கட்டுறார் இந்த இதை ஞானத்தினால்தான் மோட்சம் என்ன ஞானம்னா ஆத்மாவை பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதுனால மோட்சம் அதாவது அதை விடுறதே இல்லை ப்ரத்மா அவத்தௌ சத்தியம் தான் शांति, शांति, शांति, மூத்துபேத வித்தியூரி